நாங்கள் வந்து ஈராக் ஆளுநர் என்பவரால் நாங்கள் அடையும் துன்பம் பற்றி அவரிடம் முறையிட்டோம் அப்பொழுது அவர்கள் நீங்கள் பொறுமையாக இருங்கள் அடுத்து வரும் காலம் இதைவிடவும் தீமையாக இருக்கும் ஒவ்வொரு ஆண்டும் மற்ற ஆண்டை விட தீமை மிக்கதாகவே இருக்கும் உங்கள் இறைவனை சந்திக்கும் வரை பொறுமை அவசியம் இதை நான் நபிசல்லாஹு அலி வசல்லம் அவர்களிடம் கேட்டுள்ளேன் என்று அனஸ்ரதி அல்லாஹன் அவர்கள் கூறினார்கள் புகாரி ஏழு பூஜ்ஜியம் ஆறு